तापत्रय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபய விநாஷாயனு மகாபுருஷமூர்மத்தமீர்ஹோத்தர் தொொடந்து உபதுசத்த நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்ல வேதோக்தமான கர்மாக்களை பண்ணி நைஷ்கர்மியங்கிற மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் பிறகு கேசவன மகாவிஷ்ணுவை ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி பூஜை பண்ணணும்னார் அதாவது சம்சாரத்துக்கு காரணமான அஜானத்திலேருந்து விடுபடுறதுக்காக பூஜையும் பண்ணணும்னு சொன்னார் அதை தொடர்ந்து சொல்ற அனுகிரகா போய் நமஸ்காரம் அவர் ஆன்மீக வாழ்க்கையில் நாம முன்னேறணும் அப்படின்னு அவர் மனசுல சங்கல்பம் பண்ணணும் அதுதான் அனுகிரகம் அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு தேன சந்தரிசித்த அவரால் நன்கு உபதேசிக்கப்படுகிற ஆகமம் ஆகமத்தை உடையவனாக அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த சந்தி சமாசமெல்லாம் நான் இங்கே சொல்லலை சந்தரிசித்த ஆகமகான்னு சொன்னால் அவரால் நன்கு காட்டப்பட்ட ஆகமசாஸ்திரத்தை உடையவனாக அப்படின்னு அர்த்தம் தேனா தேனை ஆச்சாரியனு ஆச்சாரியனை போய் நமஸ்காரம் பண்ணி அவரால் ஆகமசாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் சந்தரிசித்தனா நன்றாக காண்பிக்கப்பட்ட ஆகமஹா ஆகம சாஸ்திரம் சந்தரிசித ஆகமம் ஏன ஆச்சாரியேன ஆகம சாஸ்திரத்தை எந்த ஆச்சாரியர் அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறாரோ அதை பெற்றுக்கொண்டு ஆகம சாஸ்திரத்தை நல்லா படிச்சுன்னு அர்த்தம் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற முதல்ல தந்திரம்னு சொன்னார் இங்கே ஆகமம்னு சொல்கிறார் தந்திரம்னாலும் ஆகமம்னாலும் ஒரே அர்த்தம்தான் இந்த ஆகம சாஸ்திரத்தில் மந்திரம் தந்திரம் யந்திரம்னெல்லாம் இருக்குது யந்திரம்னா எல்லாருக்கும் தெரியும் மந்திரம்னா வாயால் உச்சரிக்கிறது தந்திரம்னா இந்த பூஜை கிரமங்கள் முத்ர போடுறது தீர்த்தம் விடுறது நைவேத்தியம் பண்ணுறது தூபதீபம் காட்டுறது இதுக்கெல்லாம் தந்திரம்னு பேர் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா மகாபுருஷம் அபியர்ச்சேத் மகாபுருஷம்னா என்ன பெரும் ஆள் பெருமாளை பூஜை பண்ணணும் அபியர்ச்சேத் ஆத்மனா மூர்த்தியா அபிமதையா மூர்த்தியா தனக்கு ரொம்ப அபிமானத்தோட परिपूर्ण பக்தியோட அந்த மகாபுருஷனை புருஷோத்தமனை ஸ்ரீமன் நாராயணனை நன்றாக பூஜை பண்ண வேண்டும் மகாபுருஷம் அபியர்ச்சேத்து ஆத்மனா மூர்த்தி அபிமதையா என்னோட இஷ்டமூர்த்தி அப்படின்னு சொல்லி நாராயணனை நன்றாக பூஜை பண்ணணும் என்கிறார் ஆவிர்ஹோத்திரர் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின்